தலைப்பு 123 மேல் நவநிலை மேல் நவநிலை என்பது அனுபவ மார்க்கம் ஒன்று விந்து 2 நாதம் 3 பரவிந்து 4 பரநாதம் 5 திக்கிராந்தம் 6 அதிகிராந்தம் 7 சம்மௌனம் 8 சுத்தம் 9 அதீதம்